வணக்கம் நேர்கிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு பவுண்டி என்ற பிரிட்டன் கப்பலின் மாலுமிகளின் கிளர்ச்சியை அடுத்து கப்பலின் தலைவருடன் சேர்ந்து சிறிய படகு ஒன்றில் தப்பிய பத்தொன்பது பேர் ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் படகில் பயணித்து தைமோரை அடைந்தனர் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு நெப்போலியனின் பிரெஞ்சு ராணுவத்தினர் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரியர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று இத்தாலியை மீண்டும் கைப்பற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கனடாவில் தொழிற்சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது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 அர்ஜென்டினிய கியூபா சோசலிச புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குமாரமங்கலம் பிர்லா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டெபி கிராப் ஜெர்மன் டென்னிஸ் வீராங்கனை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 ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கில்பர்ட் கெய்த் ஷெல்டன் இவரும் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் லோகி பேயர்டு காட்டிய இங்கிலாந்து இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கந்த முருகேசனார் ஏழுத்து இவர் இரண்டாயிரி பனிரெண்டாம் ஆண்டு காக்கா ராதாகிருஷ்ணன் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக ரத்த தான நாள் மற்றும் போக்லாந்து தீவுகள் தெற்கு யோர்சியா மற்றும் தெற்கு சாண்ட்விச் தீவுகள் ஆகிய பகுதிகளின் விடுதலை இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே